ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே மனித உடலின் சிறப்பு என்ன என்ற கருத்தையும் மனித உடலின் மேன்மையையும் சாஸ்திரங்களின் துணை கொண்டு சிந்திக்க வேண்டிய அவசியத்தையும் மறுபிறவிக் கொள்கையை பற்றிய ஒரு மேலெழுந்தவாரியான ஒரு சிந்தனையையும் ஓரளவு சிந்தித்திருக்கிறோம் இனி இந்த உடலிலே வாழ்கின்ற மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை பற்றி சற்று சிந்திப்போம் நம்முடைய நூல்களெல்லாம் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே என்று சொல்லியிருக்கிறது நன்னூலிலே எல்லா சாஸ்திரங்களும் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன பொதுவாக நமக்கு இந்த உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மிக ஆழமாக இருக்கிறது அதாவது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் படுக்கப்பாய் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இந்த உடலை மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் காற்றிலிருந்தும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இல்லையென்றால் இந்த உடல் நோயிடும் நோயிரும் அழிந்து போகும் எனவே இந்த உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மையும் அறியாமல் நம்மிடத்திலே இருக்கிறது அது நம்முடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது அதை ஆங்கிலத்திலே செக்யூரிட்டி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நம்முடைய சாஸ்திரத்திலே அது பொருள் இந்த உடலை பாதுகாப்பதற்கு ஏகப்பட்ட அம்சங்கள் தேவைப்படுகின்றன நம்முடைய வாகனங்கள் நம்முட நாம் வாழக்கூடிய வீடு உண்ண உணவு எல்லாம் பல அம்சங்களிலே சிந்தித்து பார்த்தீர்களானால் இந்த பொருளுக்காகவே நாம் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக பொருளை அடைவதற்காக செயல்படுகிறோம் இருந்தாலும் இன்பம் தூய்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இயல்பாகவே நமக்கு இருக்கிறது புலனின்பங்களை தூய்க்க வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண் துணை வேண்டும் பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும் என்ற ஒரு அம்சமும் இருக்கிறது இதை தமிழிலே இன்பம் என்றும் சம்ஸ்கிருதத்திலே காமம் என்றும் சொல்லுகிறார்கள் ஆகவே வாழ்க்கையின் குறிக்கோள் முதலில் பொருளை தேடுவது பிறகு இன்பம் தூய்க்க வேண்டும் என்று நினைப்பது இது இயல்பாக அமைந்துள்ளவைகள் ஆனால் இந்த குறிக்கோளை நாம் அடைவதற்கு ஓயாது நாம் உழைக்கிறோம் என்பது உண்மை ஆனால் இது இந்த உடம்போடு சம்பந்தப்பட்டது ஆனால் உயிருக்கு உறுதி பயப்பது எது என்று பார்த்தோமானால் மூன்றாவதாக வருவது அறம் இந்த அறம் இல்லாமல் வாழக்கூடாது இந்த அறத்தைத்தான் சமஸ்கிருதத்திலே தர்மம் என்று சொல்லுகிறார்கள் ஆக தர்ம அர்த்த காம மோட்சம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லா பூஜையிலுமே நாம் அவ்வாறு சொல்லுகிறோம் தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் இந்த பூஜையை நான் செய்கிறேன் என்றெல்லாம் நாம் சங்கல்பம் செய்கிறோம் எனவே அறம் பொருள் இன்பம் வீடு வீடு என்பது கடைசியில் பிறவியற்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் ஆகவே உயிர்களுக்கு இந்த மனித உடலிலே குறிக்கோளாக அமைவது இந்த நான்கு அம்சங்கள் எல்லாம் இன்பமாக மனசில் சந்தோஷமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் மனிதனுக்கு வாழ்க்கையில் பொருள் தேவை இன்பம் தூய்ப்பதற்கான அம்சங்கள் தேவை இவைகளெல்லாம் சரியாக அடைய வேண்டுமென்றால் எல்லோருக்கும் அறம் தேவை இந்த அறம் என்றால் என்பதை பின்னால் பார்ப்போம் பிறகு இவற்றினால் முழுமையாக நாம் அமைதி பெற முடியாது பிறவியற்ற ஒரு நிலையை வீடு வேறு என்றும் அழைக்கிறோம் எனவே வாழ்க்கையில் இந்த நான்கு குறிக்கோள் நமக்கு இருக்கிறது இந்த குறிக்கோளை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும் உயிர்களாகிய நாம் மனித உடல்களை பெற்றிருக்கிற நாம் இந்த உலகத்திலே பொருளீட்டி அறவழியிலே பொருளீட்டி அறவழியிலே இன்பம் துய்த்து அறத்தை ஆழமாக பின்பற்றி மனதை பக்குவப்படுத்தி இறைவனை பக்தி செய்து தியானம் பண்ணி தத்துவங்களை அறிந்து வீடு அடைவது நம்முடைய குறிக்கோள் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்வோமாக இறைவன் அருள் புரியட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரி ஓம்